அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருவள்ளுவரின் திருவருளால் திருக்குறளில் அறுபத்தி ஓராவது அதிகாரமாகிய மடியின்மை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை கற்க தொடங்குகிறோம் இந்த அதிகாரத்தில் தலைப்பில் சோம்பலினால் வரும் கேடும் சோம்பலின்மையால் வரும் நற்பயன்களும் உபதேசிக்கப்படுகின்றன இந்த அதிகாரத்தின் முதல் குரட்பாவை இப்பொழுது படிக்கத் தொடங்குவோம் குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊர மாய்ந்து கெடும் மடி என்னும் மாசு ஊர குடி என்னும் குன்றா விளக்கம் மாய்ந்து கெடும் என்பது குரலின் பொருள் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்ன அதுல எப்பவும் எல்லாரும் சேர்ந்து உழைத்து உற்சாகத்தோடு வாழணும் அப்போ அடுத்த தலைமுறைக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை நெறிமுறை தெளிவாக விளங்கும் அதுவே குடி என்னும் குன்றா விளக்கம் என்ற கருத்திலே அமைந்திருக்கிறது குடி என்றால் மக்கள் மக்கள் பரம்பரை பரம்பரையாக தெளிவான அமைதியான ஆனந்தத்தோடு வாழ வேண்டும் அதுவே குன்றா விளக்கம் அந்த விளக்கம் குன்றக்கூடாது அதாவது குடி என்பது மக்கள் சமூகத்தை குறிக்கிறது மக்கள் சமூகம் எப்பொழுதும் சோம்பேறித்தனம் இல்லாமல் உற்சாகமாக இருந்தால்தான் தொடர்ந்து அந்த மக்கள் பரம்பரை நன்றாக இன்பத்தோடு சிறந்து வாழ்ந்து விளங்கும் அதற்கு சோம்பேறித்தனம் வந்துவிடக்கூடாது சமூக கட்டமைப்பிலே சோம்பேறித்தனம் புகுந்து ஆக தனி சரி சமூகமும் சரி ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு இடைவிடாது செயலாற்ற வேண்டும் என்பது கருத்து மடி என்னும் மாசு ஊற விளக்கம் வாய்ந்து கெட்டுவிடும் ஆக ஒவ்வொருவருக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது தான் பிறந்த குடி என்னும் அணையாத விளக்கின் மீது சோம்பல் என்று சொல்லக்கூடிய அழுக்கானது படியுமே ஆனால் குடி விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அணைந்து விடும் குடியானது அதில் பிறந்த மக்களுக்கும் பெருமை அளிப்பதால் அதை விளக்கு என்று ஆசிரியர் கூறியிருக்கிறார் குடி என்றால் மக்கள் சேர்ந்து கூட்டுக்கூட்டாக வாழ்கின்ற அமைப்பு அதற்கு பேர் தான் குடி அப்படிப்பட்ட குடியில் பிறந்தும் குடிமகன் சோம்பல் உடையவனாக இருப்பானே ஆனால் குடியின் பெருமை விடும் ஒரு நல்ல குடியில் பிறந்த மகன் முயற்சியால் சமூகத்துக்கு பயன்படும் வகையில் நடந்து கொண்டால் அவன் பலரால் போற்றப்படுகிறான் அதனால் அந்த குடியானது அந்த மக்கள் சமூகமானது வருங்கால தலைமுறைக்கு விளக்கு போல ஆகிறது எவன் சோம்பல் உடையவனோ அவனை யாரும் அறிவதில்லை அவனும் யாரையும் அறிய முடியாது ஆதலால் தானே அழிகிறான் என்றார் வருங்கால தலைமுறைக்கும் நல்ல வழியை காட்டாத ஒரு குற்றத்திற்கும் ஆளாகிறான் என்பதும் இங்கே உணர்த்தப்படுகிறது குன்றா விளக்கம் குன்றுதல்னா வாடுதல் மழுங்குதல் குன்றா விளக்கம் அப்படின்னா குன்றாத தீபம் அணையாத ஒளி மங்காத விளக்கு என்ற பொருளை தருகிறது உலக நடை உள்ளவரையும் இடையராது தன்னுள் பிறந்தவரை விளக்குதலால் குடியை குன்றா விளக்கம் என்றார் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மக்கள் கூட்டமானது தன்னுள் தோன்றி அதாவது சமூகத்திற்குள்ளே தோன்றி சோம்பல் இல்லாமல் பணியாற்றுகின்றவரை செயலாற்றுகின்றவரை குன்றாவிளக்கம் என்று சொன்னார் என்று வடிவேலு செட்டியார் அவர்களுடைய உரையிலே காணப்படுகிறது தாமத குணத்தினால் வருதலால் சோம்பலை மாசு என்றார் அது பிற இருள் போல அன்றி இருள் வெளிச்சத்தை மறைக்கும் தமோகுணத்தினால தோன்றக்கூடிய இந்த சோம்பலாகிய மாசு அந்த வெளிச்சத்தை நெருங்கி அதாவது சுறுசுறுப்பு உற்சாகத்தை நெருங்கி அது இல்லாமலேயே செய்துவிடும் வருங்கால தலைமுறையையும் அது கெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்ற கோணத்தில் மாசு ஊற மாய்ந்து கெடும் என்று கூறினார் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் குடி என்னும் குன்றா விளக்கம் மனமார்ந்தே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக